وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ يَوْمٍ نَشَاءُ مِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَجْهَدِهِ اللَّهُ فَلَا مُغَيِّرَ لَهُ وَمَنْ يُغَلِّلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَرَبِّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ اللَّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْقَدِيمِ اور اذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم افتطمعون ان يؤمنوا لكم وقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما قالوه وهم يعلمون صدق الله عَلَيْكُمْ بِهِ عِندَ رَبِّكُمْ. أَفَلَا العظيم கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரன் மதீனாவிலே ரசூருல்லாய் சல்லுல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்களும் சகாபாக்களும் இந்த யூதர்கள் இந்த வேதத்தை நம்ப வேண்டும் நபியை நம்ப வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் பெரும் ஆசையோடு இருந்தார்கள் ஏனென்றால் இந்த யூதர்கள் வேதக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டு அந்த வேதத்திலே ஈமானை பற்றி நபியை பற்றி இந்த வேதத்தை பற்றி சொல்லப்பட்டு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நிச்சயமாக ஈமான் கொள்ளுவார்கள் என்ற ஆசையிலே ரசூலுல்லா அடையூசல்லம் அவர்களும் இருந்தார்கள் ஆனால் நீங்கள் கொள்ளக்கூடிய அந்த ஆசை இருக்கின்றதே அது நிறைவேறுவது என்பது சிரமமான காரியம் என்பதை இந்த ஆயத்துகளிலே இப்பொழுது வாசிக்கப்பட்ட ஆயத்துகளிலே அல்லாஹால சுட்டிக்காட்டுகின்றார் அபத்தத்து மா நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா பார்த்து அவர்களை பார்த்து அல்லாஹால சொல்லுகின்றார் நீங்கள் ஆசை வைக்கின்றீர்களா அவர்கள் அந்த யூதர்கள் உங்களை உண்மைப்படுத்துவார்கள் நம்புவார்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்று நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா அதுக்கான கலாமல்லா உண்மையிலே அவர்களுடைய நிலை அவர்களுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது என்றால் அவர்களிலிருந்து ஒரு பிரிவினர் அல்லாஹுடைய கலாமை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹுடைய கலாமை கேட்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் பிறகு அந்த கலாம் அல்லாஹுடைய கலாமை பேச்சை அல்லாஹுடைய வேதத்தை வசனங்களை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் மீம்பாதி மாகலோஹு அதை அவர்கள் விளங்கிய பின்னால் அதை மாற்றிவிட்டார்கள் அவர்கள் அதை தெரிந்தவர்களாயிருக்கும் நிலைமையிலேயே அப்படி மாற்றினால் எந்த தண்டனை கிடைக்கும் என்பதை தெரிந்தவர்களாயிருக்கும் நிலைமையிலே அதை விளங்கிய பின்னால் அதனை மாற்றிவிட்டார்களே அப்படிப்பட்ட ஒரு பிரிவினர் அவர்களிலே இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் யூதர்கள் தங்களுக்கு அருளப்பட்ட சௌராசி வேதத்தை காலம் காலமாக அவர்களுடைய மனோ விருப்பவாறு மாற்றிக்கொண்டே வந்திருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹுடைய வேதத்தை அவர்கள் கேட்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய கலாமை கேட்பவர்களாக இருந்தார்கள் இங்கே அல்லாஹுடைய கலாமை கேட்பவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இரண்டு விதமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன கலாமுல்லா என்று சொன்னால் அல்லாஹால அருளப்பட்ட வேதம் அவருடைய திருவசனங்கள் அந்த வசனங்களை கேட்கக்கூடியவர்களா இருந்தார்கள் இப்பொழுது நாம் குரான் இருக்கின்றதை நம்முடைய திரு வசனங்கள் அல்லாஹுடைய தங்களுடைய செவிகளினால் கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை அல்லாஹத்தாலா அருளி இருந்தான் அந்த வேதத்தை கேட்பவர்களா இருந்தார்கள் அல்லது கலாமுல்லா என்று சொன்னால் அல்லாஹுடைய வசனங்களை கேட்பவர்களாக இருந்தார்கள் என்றால் உள்ள ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்கள் தௌராத் வேதத்தை வாங்கி கொண்டு வந்த பின்னாலே இஸ்ராயல்கள் காலை மாட்டை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் அதை மூசா அஹ் இஸ்லாம் அவர்கள் கண்டித்தார்கள் அவர்களுக்கு சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டன என்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அந்த நேரத்திலே சில மனிதர்கள் சில அந்த பனி இஸ்ரவேல சிலர் மூசா அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னதை கேட்டு நான் அல்லாஹ்விடத்தில் பேசினேன் அல்லாஹுடன் சம்பாஷித்தேன் அல்லாஹ் எனக்கு இந்த வேதத்தை அருளினான் என்பதாக சொன்ன நாங்களும் அந்த அல்லாஹுடன் பேச வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் மூசா அலே அவர்கள் ஆரம்பத்திலே மறுத்தார்கள் பிறகு அவர்கள் வற்புறுத்தியதன் காரணமாக அல்லாஹ் கேட்டார்கள் அல்லாஹு தாலா சொன்னான் மூசாவை உம்முடைய கவுமுகிலே இந்த கூட்டத்தாரிலே ஒரு எழுபது நபர்களை நீ பொறுக்கி எடுத்து கொள்வீராக அவர்களோடு நான் குறிப்பிடக்கூடிய அந்த இடத்திற்கு தூருசீனா என்ற அந்த மலைக்கு வருவீராக அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்கட்டும் என்பதாக அல்லாஹத்தாலா சொன்னார் இதை அல்லாஹாலா குரானிலேயே வேறொரு இடத்திலே சொல்லுகின்றார் மூசா அலை அவர்கள் தங்களுடைய கவுமுகளில் இருந்து நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களோடு சென்றார்கள் மூசா அலை அவர்களிடத்தில் அல்லாஹாலா பேசியதை அவர்களும் தங்களுடைய காதுகளால் கேட்டார்கள் இப்பொழுது அல்லாஹு தாலாவுடைய கலாமை அல்லாஹுடைய திருவசனங்களை கேட்டார்கள் கேட்பவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி மூசா அலே இஸ்லாமர்கள் கேட்டார்களோ அதே போன்று ஒரு வகையிலே இவர்களும் கேட்டுக் கேட்டு இருந்தார்கள் அல்லாஹுடைய கலாமை இப்படி நேரடியாக வேற எந்த கவுமுகளும் கேட்கக்கூடிய சூழ்நிலையில வேறு உலகத்திலே எந்த கவுமுகளும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம் இவர்களுக்கு கிடைத்திருந்தும் கூட இவர்கள் அந்த வேதத்தை மாற்றிக்கொண்டார்கள் தங்களுடைய மனோ விருப்பத்திற்கு தக்கவர் அப்படிப்பட்ட கூட்டத்தினராக இவர்கள் இருக்கும் நிலைமையில உங்களை எப்படி இவர்கள் நம்ப போகின்றார்கள் உங்களை எவ்வாறு இவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் நீங்கள் சொல்லுவதை எப்படி கேட்பார்கள் ஆகவே நீங்கள் உங்களை அவர்கள் நம்புவார்கள் என்பது என்பதாக நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா என்று கேட்டு அப்படி அவர்கள் உங்களை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்பதை அல்லாஹத்தாலா தெரியப்படுத்துகின்றார் ஆசா அலை சலாத்துடைய அந்த கோமுகள் அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து நேரடியாக பேச்சை கேட்டார்கள் அல்லாஹுடைய பேச்சை அவருடைய கலாமை கேட்பவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய அந்த வேதங்களை மாற்றிவிட்டார்கள் தங்களுடைய மனோ விருப்பத்திற்கு தக்கவாறு ஒவ்வொரு காலத்திலும் மாற்றிக்கொண்டே வந்தார்கள் இப்பொழுதும் நபிசல்லாஹ் அலே சொல்லம் அவருடைய காலத்திலே மதீனாவிலே இருந்த அந்த யூதர்கள் எந்தெந்த நேரத்திலே எந்த சட்டங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றதோ அந்த சாதகமான சட்டங்களை எல்லாம் மாற்றி மாற்றிக்கொண்டார்கள் தங்களுக்கு பாதகமான சட்டங்களை எல்லாம் அதிலிருந்து எடுத்து விட்டார்கள் சௌராத் என்ற அந்த வேதத்திலிருந்து இதை அவர்கள் விளங்கித்தான் செய்திருக்கின்றார்கள் மீம் வாதி மா அகலோகோ அதை அவர்கள் விளங்கி கொண்ட பின்னால் அதனை மாற்றி விடுகின்ற மாற்றி விட்டார்கள் சரி இப்படி மாற்றுவதன் காரணமாக என்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துதான் இருந்தது அதையும் அல்லாஹ சொல்லுகின்றான் வகும் வியாழமோ அவர்கள் அதை தெரிந்து கொண்டவர்களாயிருக்கும் நிலைமையிலேயே அதை மாற்றிவிட்டார்கள் அப்படி மாற்றுவதின் காரணமாக என்ன தண்டனை கிடைக்கும் அல்லாஹால எவ்வளவு பெரிய வேதனையை நம் மீது இறக்குவான் என்பது பற்றியும் அவர்களுக்கு தெரியும் அதே தௌராத் வேதத்தில் அது சொல்லப்பட்டு இருந்தது இருந்தாலும் தங்களுடைய உலகத்தினுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிக் கொள்வதற்காக வெளி தங்களுடைய மனோ விருப்பத்தின்படி அதனை செய்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு கூட்டத்தினர் அவர்களிலே இருக்கின்றார்கள் பின்னால் வரக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹத்த அவர்களிலே மூன்று விதமான கூட்டத்தினரை குறிப்பிடுகின்றார் அதிலே ஒரு சாரார் இவர்கள் அல்லாஹுடைய கலாமை அவனுடைய திருவேதத்தை கேட்டு பிறகு அதனை மாற்றிக்கொண்டவர்கள் அவர்கள் இதிலிருந்து மற்றொரு கருத்தையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் யூதர்கள் தங்களுடைய மனோ ஈச்சைக்கு தக்கவாறு மனோ விருப்பத்திற்கு தக்கவாறு வேதத்துடைய சட்டங்களை ஆயத்துக்களை மாற்றி விட்டார்கள் மாற்றிக்கொண்டார்கள் மாற்றிக்கொண்டே இருந்தார்கள் இப்பொழுதும் அது மாற்றிக்கொண்டே வருகின்றார்கள் ஏனென்றால் அசலான தௌராத்து வேதம் யாரிடத்திலும் கிடையாது இப்பொழுதும் கூட கிறிஸ்தவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு எது சாதகமாக இருக்கின்றதோ அந்த விஷயங்களை அதிலே புகுத்தி விடுகின்றார்கள் தங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அதிலிருந்து எடுத்து விடுகின்றார்கள் இது நடந்து கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுடைய வேதங்களிலும் சௌராத்திலும் இஞ்சியிலும் இதுல மற்றொரு கருத்தை அல்லாஹத்தால தெரியப்படுத்துகின்றான் பொதுவாக அல்லாஹத்தால வேதத்தை எப்படி அருளி இருக்கின்றானோ அதே முறையிலே கடைபிடிக்க வேண்டும் எந்த மனிதரும் தன்னுடைய மனோ விருப்பத்திற்கு தக்கவாறு வேதங்களிலே உள்ள சட்டங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாது அது மிகப்பெரிய குற்றம் அதற்கு கடுமையான தண்டனை உண்டு என்பதையும் அல்லாஹல்ல எச்சரிக்கை செய்கின்றார் சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன இந்த சட்டங்களை தங்களுடைய மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் மாற்றிக்கொள்ள கொள்வதற்கு எந்த மனிதருக்கும் அதிகாரம் கிடையாது அதாவது ஒரு ஹலாலே ஹராம் என்றும் மாற்றிக்கொள்வது என்பதை இப்ப தௌராத்து வேதத்திலே அவர்கள் அந்த சட்டங்களையே மாற்றி ஆயத்துக்களையே மாற்றி விட்டார்கள் முன்னாலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது சினா சம்பந்தமான இருக்கக்கூடிய ஆயத்துகள் ஒரு மனிதன் திருமணம் இருந்தால் அவன் விபச்சாரம் செய்தால் அவனை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் தௌராத்திலும் இருக்கின்றதுலாஹ் அலே வல்லம் அவருடைய காலத்திலே மஹூமியா என்ற கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டார் இன்னொரு மனிதர் விபச்சாரம் புரிந்து விபச்சாரம் புரிந்த அவருக்கு என்ன தண்டனை அந்த பெண்மணிக்கு என்ன தண்டனை என்பதாக அவருடைய வேதத்திலே பார்க்கும் பொழுது கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் இருந்தது ஆனால் அவர் வசதி பெற்ற பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருந்த காரணத்தால் அது அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தயங்கினார்கள் இப்ப எல்லா யூதர்களும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தார்கள் முகமது இடத்தில் ரிசுல்லாய் சல்லா அலையுமத்தில் சென்றார் இதுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கும் என்பதாக நினைத்து சில மனிதர்கள் ரசூலாய் சல்லா அலி சொல்லம் அவர்களிடத்துல சென்றார்கள் யூதர்களிலே சிலர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா அந்த பெண்மணி இப்படிப்பட்ட சிறந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி அதனால கொஞ்சம் பார்த்ததுக்கு தீர்ப்பு செய்ய வேண்டியது இருக்கின்றது தாங்கள் சொல்லுங்கள் என்பதா அவங்க நினைச்சு வந்து ரசூலாய் சொல்லா அலேஸ்வல்லாம் அவர்களிடத்துல வந்தா இந்த சட்டத்தில் சலுகை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க சொல்லல்லா சொல்லவர்கள் சொன்னார்கள் அது உங்களுடைய தௌராத்து வேதத்திலே இருக்கின்றது அதை கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள் தௌராத்து வேதம் கொண்டு வரப்பட்டது இந்த தௌராத்து வேதத்தை நன்றாக படித்து விளங்கி தெரியப்படுத்தக்கூடிய மனிதர் யார் உங்களிலே அப்படின்னு கேட்டாங்க யார் ரொம்ப பெரிய ஆலிம்சார் இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க இபுனு சூரியா என்று ஒரு மனிதருடைய பெயர் சொல்லப்பட்டது யூதர்களில சரி அவர் கூட்டு சொன்னாங்க அவர் அழைத்து வரப்பட்டார் அவரை ஓதுங்கள் என்பதாக சொன்னார் அவர் படித்துக் கொண்டே வந்தார் வரும்பொழுது ஒரு மனிதர் திருமணம் ஆனவராக இருந்தால் அவர் விபச்சாரம் செய்து விட்டால் அவர் கல்லால் எரியப்பட வேண்டும் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற அந்த ஆயத்து வரும் பொழுது அந்த இடம் வரும் பொழுது கையை வச்சு மறைச்சுக்கிட்டார் இப்படி வரலை வச்சு மறைச்சுக்கிட்டு மீதிய ஓதுனார் அவர் அதாவது தொமரல் எல்லாத்தவர்கள் பக்கத்துல இருந்தாங்க உம்முடைய கைக்கு கீழே இருப்பதையும் சேர்த்து படிப்பீராக சட்டம் இருக்குது கையை வைத்து மறைத்துக் கொண்டு இப்படி படிச்சு அந்த சட்டம் இந்த பெண்மணிக்கு கிடையாது இந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தை அவர்கள் மறைத்தார்கள் இதுதான் அவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை மாற்றுகிறார்கள் இப்ப இவர்களுடைய மூதாதையர்கள் அல்லாஹுடைய கலாமை கேட்டார்கள் காதி நேரம் கேட்டார்கள் அல்லாஹுடைய கலாம் தௌராத் என்ற வேதம் இவர்களுக்கு முன்னால் இருக்கின்றது இதை இவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் படி படிப்பதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் சிலருக்கு படிக்க தெரியும் சிலருக்கு படிக்க தெரியாது படிக்க தெரியாதவர்களும் அந்த காலத்தில இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த யூதர்களிலேயே எப்படி அரபியர்களிலே எழுத படிக்க தெரியாதவர்கள் இருந்தார்களோ அதே போன்று யூதர்களிலும் இருந்தார்கள் படிக்க தெரிந்தவர்கள் படிக்கின்றார்கள் படிக்க தெரியாதவர்கள் காதினால் கேட்கின்றார்கள் அவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடியவர்களுக்கும் அதே சட்டம்தான் தெரியாவிட்டாலும் கூட இவர்கள் கேட்பதின் காரணமாக அந்த சட்டம் அவர்கள் மீது பிரயோகமாகும் இப்பொழுது அப்படி கேட்டுவிட்டு அல்லாஹத்தாலாவுடைய கலாமை கேட்டுவிட்டு இவர்கள் அதனை மாற்றுகின்றார்கள் சரி அதை தெரியாம தான் மாற்றுறாங்க அப்படிங்கிறது கிடையாது மீம்பாதி மாலூஹு அவர்கள் விளங்கி கொண்ட பின்னால் அதனை மாற்றுகின்றார்கள் இது வேதத்தை மாற்றுவது அந்த சட்டங்களையே மாற்றுவது என்பது கடுமையான குற்றம் கடுமையான தண்டனைக்குரிய விஷயம் அது இதே போன்று அல்லாஹத்தாலா இதன் மூலமாக நமக்கும் எச்சரிக்கை செய்கின்றான் இப்பொழுது நம்ம குரான்களை வந்து யாரும் மாற்ற முடியாது மாற்ற முடியாது அது மாற்றப்பட முடியாது அப்படிங்கிறது அல்லாஹாலா உறுதியாக சொல்லிட்டான் குரான்லேயே சொல்றான் இல்லா நகர் நஸ்ரான் இந்த குரானை நாம் தான் இறக்கி வைத்தோம் நாமே இதனை பாதுகாப்போம் ஒரு புள்ளியும் கூட ஒரு ஜேர் ஜபரும் கூட மாற்றப்படாமல் அப்படியே பாதுகாப்பதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் அதனால அல்லாஹால பாதுகாப்பால் யாரும் முடியாது ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது இதுவரைக்கும் மாற்றப்படவில்லை இனிமேல் மாத்தப்பட மாட்டாது ஆனா சட்டங்களை தன்னுடைய மனோயிச்சைக்கு தக்கவாறு சொல்லி ஹலாலே ஹரா என்றும் ஹராமை ஹலால் என்றும் என்றும்காதத ஆகுமான நிலை வந்த சட்ட கருத்துக்களை மாற்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதுவும் இதே குற்றத்திற்குரியது என்பதையும் அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார் இங்கே அதாவது சல்லா அலிஸ்வரும் சொல்லுகின்றாரல்ல ஒரு காலம் வரும் என்னுடைய உம்மத்தினருக்கு அந்த காலத்திலே ஹராம் பார்க்க மாட்டார்கள் அவர் எப்படியும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் எப்படியும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் இது வேதத்திலே குரானில சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயமா இல்லையா குரானிலே இதற்கு அனுமதி இருக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள் எப்படியும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு வியாபாரத்தை விவசாயத்தை தொழில்களை அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள் அதில் வரக்கூடிய பொருள்கள் ஹராம் ஹலால் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டார்கள் அப்படி ஒரு காலம் வரும் என்று சொல்லலா அலிஸ்வன் சொல்லுவார் இப்ப இந்த மாதிரி மனிதர்களும் ஒரு வகையிலே வேதத்தை மாற்றக்கூடியவர்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களின் படிக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் அதை மாற்றக்கூடிய தன்மை உடையவர்கள் அதே கருத்து இவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லா தால சுட்டி காட்டுகின்றார் என்னோர் ஆஜிசிலே சொல்லல்லா அலிஸ்வர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு காலம் வரும் கல்லுக்கு வேர் பெயர் வைத்து அதனை குடிப்பார்கள் அருந்துவார்கள் மதுவுக்கு வேற ஒரு பெயரை வச்சுக்குவாங்க கல்லுன்னு சொன்னாத்தானே கூடாது அதுக்கு வேற ஒரு பெயரை வச்சுக்கிட்டேன் அது கூடும் அப்படின்னு விளங்க சொல்லுவாங்க அதே மாதிரி வட்டிக்கு வேற ஒரு பெயரை வைத்து அதை உபயோகிப்பார்கள் லஞ்சத்துக்கு வேற ஒரு பெயரை வைத்து அதனை உபயோகிப்பார்கள் வேற ஒரு பெயர் அது உழைப்புக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாஷ நம்ம மெட்ராஸ் பாஷையில மாமூல் அப்படின்னு சொல்றது அந்த மாமூலா வாங்கிட்டு அதை உபயோகப்படுத்துவாங்க அல்லது கல்லுக்கு வேற ஒரு பெயர் அதுக்கு ஏதாச்சும் இங்கிலீஷ்ல ஒரு பேரை வச்சுக்கிறான் இப்போ மே அதாவது தமிழ்நாட்டு கல்லாம் வந்து ஹராம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மேல் நாட்டு கல்ல மட்டும் அனுமதி கொடுத்து லைசன்ஸ் குறிச்சு வச்சிருக்கிறாங்க கடைகள்ல எப்படி எந்த கல்லாக இருந்தாலும் போதை தரக்கூடியது என்று சொல்லும்போது அது ஒரு சொட்டாக இருந்தாலும் ஹரம் தான் இன்னும் சில பேர் இப்படி சொல்லக்கூடியவர்களும் உண்டு கல்லு குடிக்கிறதா ஹராம் அப்படின்னு சொன்னா போதை தர்ற போதை வர்ற அளவுக்கு குடிச்சாதான் ஹராம் கொஞ்சமா குடிச்சுட்டாலும் ஹராம் கிடையாது என்று தங்களுடைய அறிவை பயன்படுத்தி சொல்லக்கூடிய சில மனிதர்களும் இருக்காங்க நம்மால் முஸ்லிம்கள் மற்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சட்டமே கிடையாது முஸ்லிம்கள்ல இப்படி சொல்லல்ல அலிஸ்லாமர்கள் சொல்லுகின்றார்கள் பொருள்கள் அனைத்தும் ஹராம்தான் அது ஒரு சொட்டாக இருந்தாலும் சரி அப்படிங்களா ஒரு சொட்டா இருந்தாலும் அது ஹராம்தான் வட்டி வாங்கறதுனா நிறைய வாங்கினா தான் ஹராம் கொஞ்சோன்னு ஒரு பைசா ரெண்டு பைசா வாங்கினாலும் ஹராம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பைசா வட்டி வாங்கினாலும் அது ஹராம ஆயிரம் ரூபாய் வட்டி வாங்கினா என்ன சட்டமோ என்ன தீமையோ என்ன தன்மை அதே தன்னை ஒரு பைசா வாங்கினதுக்கும் உண்டு நான் என்ன கொஞ்சோன்னு தான் வாங்குறேன் பெரிய பெரிய நிறைய நிறைய வாங்குற ஆளு எல்லாம் மட்டும் பிடிக்கிறீங்க என்று சொல்லுவதற்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது இதே இதே போல சந்தலாளேசனம் அவர்கள் அந்த ஹதிசில பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப ஹராமை எல்லாம் ஹலாலாக ஆக்கி அதை பயன்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் இவங்க இந்த யூதர்கள் எப்படி தங்களுடைய அந்த வேதத்தை மாற்றி கொண்டார்கோ அதே போன்று இவர்கள் தங்களுடைய சட்டங்களை மாற்றி வேதம் அப்படித்தான் இருக்குது ஆனா சட்டங்களை மாற்றி தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளுகின்றார்கள் எத்தனையோ மனிதர்கள் நம்ம முஸ்லிம்கள்ல இந்த உலகத்துல பொருள் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சட்டங்களை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு இது அதற்காக வேண்டித்தான் சொல்லப்பட்ட இதற்காக சொல்லப்பட்டது அல்ல என்பதாக என்ன சில பேர் முன்னாலையும் சொல்லி இருக்கிறேன் அல்லாஹால வட்டியை பத்தி சொல்லும்போது வட்டி ஹராம் படிக்கிறத பல இடங்கள்ல சொல்றான் ஒரு இடத்துல அல்லா தலா சொல்லும் போது கொண்டவர்களே வட்டியை நீங்கள் பன்மடங்காக பெருக்கி சாப்பிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் அது அந்த அரபு நாட்டுல நடந்து கொண்டிருந்த சில வழக்கத்தை ஒட்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் சரியில்லை என்பதற்காகவே அல்லாஹால வட்டியை பத்தி சொல்லி அதை பன்மடங்காக வட்டிக்கு வட்டி போடுறது வட்டிக்கு வட்டி போட்டு சாப்பிடுறது அதை வாங்குறது இது கூடாது என்பதை அல்லாஹத்தாலா சொல்லுகின்றார் இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு இப்படி விளக்கம் சொல்ற உண்டு அல்லாஹத்தாலா பல மடங்கா சாப்பிடக்கூடாது ஒரு மடங்கு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களும் உண்டு அதாவது அளவுக்கு மீறி வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான் அளவோடு வாங்கி கொள்ளலாம் அதுக்கு விளக்கமா தங்களுடைய அறிவை கொண்டு விளக்கம் சொல்லக்கூடிய மனிதர்களும் உண்டு ஆக இப்படி சட்டங்களை தங்களுடைய விருப்பத்திற்கு மாற்றக்கூடியவர்களாக யார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதே தண்டனை தான் என்பதையும் அல்லாத்தாலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றதையும் வழங்கி இருந்தாங்க அவங்க சும்மா இல்ல அதையும் வழங்கி இருந்தாங்க என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாத்தால் அதை தெரியப்படுத்துகின்றார் அவர்கள் அறிந்தவர்களாயிருக்கும் நிலைமையில் நாம் செய்யறது தப்பு என்று தெரிந்தவர்களா இருக்க அல்லாஹ சொல்லிய இந்த சட்டத்திலே நாம் கற்பனையான விஷயத்தை புகுத்துகின்றோம் என்று தெரிந்தவர்களாயிருக்கேன் இதனால் தங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் தெரிந்தவர்களாயிருக்கும் நிலைமையில் அதை மாற்றி கொண்டிருந்தார்களே அப்படிப்பட்ட ஒரு பிரிவினர் இருக்கும் நிலைமையிலே உங்களை நம்புவார்கள் உங்களை ஈமான் கொள்ளுவார்கள் நீங்கள் சொல்லுவதை கேட்பார்கள் என்று நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா அது முடியாது அவங்க ஒரு காலம் ஈமான் கொள்ளவே மாட்டாங்க என்பதை அல்லா தாலா தெரியப்படுத்துகின்றார் ஒரு பிரிவு எப்படி இருந்தாங்க அந்த யூதர்கள் இன்னொரு பிரிவு எப்படி இருந்தாங்க என்ன ரெண்டு பிரிவு மூறு பிரிவினர்களாக அவர்கள் இருந்தார்கள் மதியனா அவர்கள் அந்த யூதர்கள் அடுத்து ரெண்டு பிரிவு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அடுத்த ஆயத்துல அல்லாஹாலும் அந்த யூதர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால் மூமினான மனிதர்களை போய் அந்த யூதர்கள் சந்தித்தால் காலு ஆமன்னா நாங்கள் நாங்களும் ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆரம்பத்தில் அங்க போன உடனே நாங்களும் உங்களை போல ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று சொல்லுவார்கள் அவர்களிலே சிலர் சிலரின் பக்கம் சென்று விட்டால் அவர்களுக்குள்ளையே சிலர் சிலரின் பக்கம் சென்று விட்டார் அதாவது இந்த மூமீன்களை வந்து சந்திச்சு நாங்க ஈமான் கொண்டு இருக்கோம் களாகத்தான் இடத்துல போன அவர்களைச் சேர்ந்த மனிதர்களிடத்தில் பாலு அவர்கள் சொல்லுவார்கள் இவங்களை பார்த்து இப்ப ஈமான் நாங்கள் நாங்களும் ஈமான் கொண்டுள்ளோம் என்பதாக சொல்லக்கூடிய மனிதர்கள் மூமின்கள் இடத்துல வரும் பொழுது சில விஷயங்களை இவங்களை அறியாமலேயே தங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே நடைபெறக்கூடிய சில செய்திகளை அல்லது தௌராத் வேதத்திலே இருக்கக்கூடிய சில செய்திகளை இந்த மூமீனான மனித இடத்துல சொல்லிடுறாங்க அது என்ன செய்தி தௌராத் வேதத்தில் இப்ப நாங்களும் உங்களை கொண்டு உங்களைப் போன்று நாங்களும் ஈமான் கொண்டு இருக்கின்றோம் என்பதாக சொல்லிட்டு மூமீன்களோடு சேர்ந்து பழகக்கூடிய நேரத்தில இருக்கக்கூடிய நேரத்தில தௌராத்திலே உள்ள சில விஷயங்களை இந்த மூமீன்களிடத்துல இந்த யூதர்கள் சொல்லிடுறாங்க தங்களை அறியாமலேயே சொல்லி போடுறாங்க அது என்ன விஷயம் தௌராத்திலே ரசூல் சல்லா அலைய சொல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது தௌராத்திலே ரசூல்லாய் சலுல்லா அலுவலம் அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் அப்படிங்கிற பத்தி விளக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வேதத்திலே இந்த மார்க்கம் இப்படி கொண்டு வரப்படும் அதாவது ரசூல்லா அலையம் அவர்கள் அந்த மார்க்கத்தை சொல்லுவார்கள் என்னென்ன நிலைகள் ஏற்படும் அவர்களை நம்பக்கூடிய மனிதர்கள் இப்படி இருப்பார்கள் சகாபாக்களுடைய சிவாச்சுகள் தன்மைகள் ஆகியவை எல்லாம் அதிலே சொல்லப்பட்டு இந்த உம்மத்தினரை பற்றி சிறப்புகள் எல்லாம் அதிலே சொல்லப்பட்டு சொந்தவாலிஸ்வம் அவர்களை பற்றி மட்டுமல்ல இந்த உம்மத்தினரை பற்றி உம்மத்திலே காலம் செல்ல செல்ல மனிதர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் சௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது இதையெல்லாம் சௌராத் வேதத்தை படித்த அந்த மக்கள் இந்த மூமி நாள மனித இடத்துல போய் சேரும்போது சொல்லிடுறாங்க பிறகு அங்க போறாங்க தங்களை சேர்ந்த அந்த கூட்டத்தாரிடத்துல போகும்போது அவங்க இவங்கள கண்டிக்கிறாங்க என்ன நீங்க பாட்டுக்கு போய் அந்த மூமித்துல சொல்லிட்டு வந்தீங்களே எல்லா விஷயத்தையும் நம்ம மறைச்சி வைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் நீங்க போய் சொல்லிட்டு வந்தீங்களே என்று அவர்கள் இவர்களை கண்டிக்கின்றார்கள் இப்ப இவங்கள ரெண்டு பிரிவாச்சு ஒன்னும் குளத்தில் வந்து நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நயவஞ்சகத்தனமாக ஈமானை பற்றி வெளி வெளி தோற்றத்திலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள் அதாவது முனாஃபிதீன்கள் அவர்கள் இன்னொரு சாரார் இந்த முனாஃபிதீன்களை கண்டிக்கக்கூடிய ஒரு சாரார் இப்படி மூன்று பிரிவுகளாக முதல் சொன்னது அல்லாவுடைய கலாமை கேட்டு மாற்றக்கூடிய மாற்றி வைக்கக்கூடிய ஒரு பிரிவு அவங்க ஆலின்சாக்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் உருமார்கள் அவங்க எல்லாம் பொதுமக்கள்ல ரெண்டு பிரிவு ஒரு பிரிவு மூமின் நிலத்துல போன உங்களுடைய உங்களை போல ஈமான் கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் சில விஷயங்கள் தங்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய இன்னொரு குழுவினர் இவர்கள் இவர்களை கண்டிக்கின்றார்கள் அதை எல்லாத்தால சொல்லுகின்ற அவர்களில் சிலர் சிலரின் பக்கம் சென்றால் சொன்னாங்க பாருங்க இவங்க அங்க போய் போனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த போய்விட்டு வந்த மனிதர்களை பார்த்து அவர்களிடத்தில் நீங்கள் அறிவிக்கிறீர்களா அழைக்கும் அல்லாஹால உங்களுக்கு தெரியப்படுத்தினானே விளக்கினானே அந்த ஒன்றை அந்த விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர்களா அப்படி தெரியப்படுத்துவதன் காரணமாக அதன் பொருட்டால் அதை வைத்துக் கொண்டே உங்களுடைய ரப்பிடத்திலே அவர்கள் உங்களை பற்றி தர்க்கம் செய்வார்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே தர்க்கம் செய்வார்கள் அதாவது அல்லாஹாலுடைய சன்னிதான நிறுத்தப்படும் பொழுது சௌராத் வேதத்தில இப்படித்தான் இருந்தது என்பதை நீங்கள் சொல்லிவிட்ட காரணத்தால் அந்த மூவி மனிதர்கள் உங்களிட உங்களை பற்றி தர்க்கம் செய்வார்கள் இவங்கதான் சொன்னாங்க எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க சௌராத் வேதத்துல ரசூல்லா சல்லா அலுவலி அவர்களை பற்றி இருக்கின்றது அவர்கள் இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் என்றெல்லாம் தௌராத் இருப்பதை இவர்கள் எங்களிடத்தில் சொன்னார்கள் என்று ரப்பிடத்தில் போய் இவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹத்தாலத்தில் இப்ப அதுக்கு ஒரு வழிய நீங்க உண்டாக்கிட்டீங்க உங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய ஆதாரம் தேடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வைப்பீர்கள் அப்படிலாம் சொல்லலாமா ஏன் அப்படி சொன்னீங்க என்று இவர்கள் அவர்களை கண்டிக்கின்றார்கள் அந்த முனாபித்தின்களை இந்த மற்ற மனிதர்கள் அவர்களை கண்டிக்கின்றார்கள் என்பதை அல்லாஹத்தால தெரியப்படுத்துகின்றனர்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 நாங்களும் என்பதாக சொல்லுகிறார்கள்க்கம் சென்றால் அதாவது இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி ஒரு அர்த்தம் அதாவது இந்த மூமின் குளத்துல வந்து நாங்களும் உங்களை போல ஈமான் கொண்டு இருக்கிறோம் பாருங்க வர்றவங்க எல்லாரும் சொல்றது இல்ல ஒரு ஐம்பது பேர் வர்றாங்கன்னு வச்சுங்க மூமின் குளத்துல வந்து பேசுறாங்க பழகிறாங்க ஐம்பது பேர்ல ஒரு பத்து இருபது பேர் என்ன பண்றாங்க உங்களை போல நாங்களும் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய நபியை பற்றி உண்மையான நபி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் ரொம்ப அற்புதமான மனிதர் சிறந்த குணங்கள் உடையவர் அப்படின்லாம் சொல்லி ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களை பற்றி உள்ள சிறப்புகளை எல்லாம் ஒரு சில மனிதர்கள் சொல்லலாமா தௌராத் நம்ம வேதத்துல உள்ளதெல்லாம் சொல்லிட்டீங்க கடைசியிலே தியாமத்தினார வரும் பொழுது அல்லது உலகத்திலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்போ உங்களை நீங்க தான் இந்த மாதிரி சொன்னீங்களை பார்த்து குற்றம் சுமத்துகின்றார்கள் என்ற கருத்தும் இதற்கு விளக்க சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாஹால உங்களுக்கு எதை தெளிவுபடுத்தினானோ வெளியாக்கி தந்தானோ சௌராத்திலே அதை நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டீர்களாக்கும் உங்களுடைய அதை கொண்டே உங்களிடத்தில் குற்றம் பிடிப்பதற்காக வேண்டி உங்களை குற்றம் பிடிப்பதற்காக வேண்டி சொல்லுகின்றீர்களா என்று இவர்கள் அவர்களை கண்டிக்கின்றார்கள் அல்லது நௌராஜ் வேதத்தில ரசூல்லாய் சல்லா அலிம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டு உங்களை பற்றியும் இந்த உம்மத்தினரை பற்றியும் சொல்லப்பட்டு இருக்கிறது சொன்னா இப்ப சில நேரங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மூமிதான் அவர்கள் நாங்க தான் ரொம்ப உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் உங்களுடைய வேதத்திலும் கூட எங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு பெருமை அடிப்பார்கள் அதுக்கு ஒரு வழியை நீங்க உண்டாக்கிட்டீங்களே என்பதாக சொல்லி இவர்கள் அவர்களை கண்டிக்கின்றார்கள் என்பதாகவும் அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது வேதத்திலே ரசூல்லாய் சல்லாஹ் அலேவ் செல்லும் அவர்களை பற்றி இந்த உம்மத்தினரை பற்றி மிக தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டு பல இடங்களிலே அல்லாஹால சௌராத் வேதத்திலே குறிப்பிடுகின்றன அதனால்தான் நபி ஊசா அலே அவர்கள் சௌராத்தை படிக்கும் போரத்தில் ஓகக்கூடிய நேரத்தில் ஒரு தடவை அல்லாஹிட கேட்கின்றார்கள் யாரெல்லாம் இப்படி ஒரு அற்புதமான நபி இனிமேல் உலகத்தில் தோன்றுவார் என்பதாக நீ உன்னுடைய வேதத்திலே சொல்லி இருக்கின்றாய் அந்த நபி யாராக இருக்கும் அந்த நபியாக என்னை நீ ஆக்க கூடாதா என்பதாக கேட்டார்கள் அந்த நபி அரபு நாட்டிலே தோன்றுவார் அவர் மிக சிறப்பான அம்சங்கள் உடையவராக இருப்பார் என்பது என்னுடைய முடிவாக ஆக்கப்பட்டு விட்டது அது வேறொரு நம்பி வேறொரு மனிதர் நீர் அல்ல என்பதாக அல்லாஹத்தால சொன்னார் அப்ப முசா அலை இஸ்லாம் அவர்கள் திரும்ப கேட்கின்றார்கள் யார்ல அந்த நபியுடைய காலத்திலே அந்த நபியுடைய உம்மத்தினரிலே அவருடைய சகாபாக்களிலே ஒரு மனிதராக இருப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயா அப்படின்னு கேட்டாங்க இப்படியே பல விஷயங்களை மூசா அலி இஸ்லாமர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹால தௌராத்தை படித்து விட்டு அல்லாஹத்தாலா சொன்னான் அந்த நபியாகவும் நீராக முடியாது நபியிலே நபியை அந்த நபியை பின்பற்றக்கூடிய சகாபாக்களிலே ஒருவராக ஆக முடிய ஆக முடியாது அதே போன்று அந்த நபியை பின்பற்றிய உம்மத்தினரிலே ஒருவராக கூட நீராக முடியாது என்பதாக அல்லாஹத்தாலா சொல்லிய நேரத்தில் மூசா அலை இஸ்லாமர்கள் ரொம்ப வருத்தப்பட்டார்கள் அந்த உம்மத்திலே நாம் பிறக்கவில்லையே என்பதாக அப்பொழுது அல்லஹ் கருத்தை என்னிடத்தில் நீர் பேசக்கூடிய விஷயத்தை என்ற தூதுவத்தை கொண்டும் உன்னை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் இதை கொண்டு நீர் பெருமைப்படுவீராக என்று அல்லாஹால சொன்னார் அல்லாவிடத்தில் நேரடியாக பேசக்கூடிய தன்மை மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது உலகத்தில் இருந்தேன் அதே போன்று தூதுவத்தை கொடுத்து மிக உயர்ந்த நபியாக அல்லாஹத்தாலா அவர்களை ஆக்கி வைத்தார் ரசூலாக ஆக்கி வைத்தார் இதுவும் உமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு இந்த சிறப்பை கொண்டு உமை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹத்தால சொல்லிய பொழுது மூசா அலி அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதனால் அத்தா இப்ப எஸ் ஆர் ரஹமத்துல்லாஹி அலிஹி சொல்லுகின்றார்கள் அப்துல்லாஹிப் அவர்களை நான் ஒரு சந்தித்தேன் அவர்கள் நன்றாக படித்தவர்கள் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபி அவர் செல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பீராக அறிவிப்பீராக என்று நான் அவர்களிடத்தில் கேட்டேன் அதா என்பவர் அப்துல்ல பற்றி சொல்லி இருக்கின்றார் யா ஐயோ நபியுனாக என்று குரான்ல சொல்றாங்க இதே மாதிரி வாசகம் இருக்கின்றது நபியே உண்மை சாட்சியாளராகவும் நற்செய்தி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உண்மை நாம் அனுப்பி இருக்கின்றோம் நபியாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே போன்று எழுதப்படிக்க தெரியாத பாமர மக்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பவராகவும் உண்மை நாம் அனுப்பி இருக்கின்றோம் அந்த அபதி வரசூலி அல்லா தௌராத்திலே சொல்லுகின்றான் நீர் என்னுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கின்றேன் நீர் கடினமான குணம் உடையவரும் அல்ல கடினமான தன்மை உடையவரும் அல்ல வலா சஹாபன் கடைத்தருக்களிலே சப்தமிட்டு பேசி கொண்டிருக்க மனிதரும் அல்ல பொதுவாக மனிதருடைய சேர்ந்த சத்தம் போட்டு பேசி விளையாட்டி கொண்டு பேசி கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய தன்மை மனிதர்களிடத்துல இருக்கின்றது இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் எதுவும் இல்லை உண்மை இடத்திலே கடைத்தெருக்களிலே சப்தமிட்டு பேசி திரிந்து செல்லக்கூடியவர்களாகும் நேரில்லை வலா எது அந்த நபி எப்படிப்பட்டவரா என்றால் தீமைக்கு தீமையை அவர் மாட்டார் யாராவது ஒரு தீமை செய்து அவருக்கு திரும்ப தீமையை செய்ய மாட்டார் அவர் அந்த தீமையை குற்றத்தை மன்னித்து விடுவார் அவருக்காக வேண்டி மன்னிப்பும் தேடுவார் அப்படிப்பட்ட நபிங் கோனலான மார்க்கங்கள் அனைத்தையும் நேராக அவர் மூலமாக ஆக்கும் வரைக்கும் அல்லாஹல்ல உயிரை கைப்பற்ற மாட்டார் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்து அவருடைய வாழ்க்கை முடிவதற்குள்ளாக தவறான வழிகள் அனைத்தும் செம்மைப்படுத்தப்பட்டுவிடும் கோணலான மார்க்கம் அனைத்தும் நேராக ஆக்கப்பட்டுவிடும் அது எதன் மூலமாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை மக்கள் எல்லாம் சொல்லி அந்த சொல்லின் மூலமாக கண்களை திறந்து விடும் வரைக்கும் அவரை கைப்பற்ற மாட்டான் அல்லாஹால அதாவது அகக்கண் மணக்கண் குருடாக இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மனக்கண்களை திறக்கும் வரைக்கும் அவர்களை அல்லா அவரை அல்லாஹால கைப்பற்ற மாட்டான் சும்மா செவிடாக இருக்கக்கூடிய காதுகளையும் திறந்து விடுவான் அல்லாஹத்தாலா அவர் மூலமாக திரையிடப்பட்டிருக்கக்கூடிய இதயங்களை எல்லாம் அவரின் மூலமாக அல்லாஹத்தால திறந்து விடுவான் இதுவரைக்கும் அல்லாஹால அவரை கைப்பற்ற மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தூதரை நான் அனுப்பவிருக்கின்றேன் என்று தவிர அல்லாஹால சொல்லி இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு தெரியும் அந்த யோகர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாலேயும் கூட அதான் விளங்கி இருந்தாலும் என்றிலே மிகப்பெரிய ஆலிமாக இருந்தவர் அவர் பின்னால் இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் இஸ்ராத்துக்கு வரல அதுக்கு பின்னால ஏற்றுக்கொண்டார் அவர் தௌராத்தை நன்றாக படித்தவர் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் தான் அவர் கடினமான குணமோ கடினமான சித்தம் தன்மையோ உடையவர் அல்ல வலா சஹாபு கடைத்தருக்களிலே அவர் பேசிக்கொண்டு சுற்றித் திரியமாட்டார் எதப்பட்டு இருக்கிறது அவருடைய பிறப்பிடம் மக்காவாகும் அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய மதீனாவாகும் முல்குபிஷாம் அவருடைய ஆட்சி ஷாம் நகரையும் பரவி இருக்கும் ஷாம் நகரிலும் பரவி இருக்கும் நகரம் அப்படிங்கிறது சிரியா அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய ஜோர்டான் பலஸ்தீன் இஸ்ரேல் என்ற அந்த அந்த பகுதி இருக்கிற ஒரு அஞ்சாறு நாடு இருக்குது இந்த அஞ்சாறு நாடு சேர்ந்துதான் அந்த காலத்துல ஷாம் அப்படின்னு பேர் இருந்தது அதுல சிரியா அப்படிங்கிற பெயரும் அதற்கு இருந்தது அது தனித்தனியாக பின்னால பிரிஞ்சு ஒரு அஞ்சாறு நாடாக ஆயிடுச்சு அந்த நகரம் முழுவதுமே அவருடைய ஆட்சி பறந்து படர்ந்து இருக்கும் இப்படியும் இருக்குது நம்மை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது அல் ஹம் அவர்கள் அதிகம் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு மன் ஜிலத்தின் எல்லா இடங்களிலும் அவர்கள் அல்லாஹுவை புகழுவார்கள் அவர்கள் மேட்டிலே ஏறும் பொழுதும் பள்ளத்திலே இறங்கும் பொழுதும் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி தகுமீர் சொல்லுவார்கள் பார்த்துக் கொண்டு இருப்பார்கள் தொழுவதற்காக வேண்டி தொழுக சூரியனுடைய நிலையை வச்சுதான் தொழுகையுடைய நேரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அவர்கள் சூரியனை கவனித்தவர்களாகவே இருப்பார்கள் நேரம் வந்தால் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் தூக்கி உடுத்தி இருப்பார்கள் பாதி கால் வரைக்கும் இருக்கும் எத்த வஙா தங்களுடைய கை கால்களை அவர்கள் ஒலி செய்து சுத்தப்படுத்திக் கொள்வார்கள் ஒரு உயரமான இடத்திலிருந்து அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் அவர்களை அழைப்பார் அல்லாஹூ அக்பர் அல்லாஹோ அக்பர் என்று சொல்லி தொழுகைக்காக வேண்டி அவர்களை அழைப்பார் அவர்கள் தொழுகையிலே இருக்கக்கூடிய சப்பு அணிவகுப்பு இருக்கின்றதே அது அவர்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அணிவகுப்பை போன்று போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அணிவகுப்பு தொழுகையிலே இருக்கக்கூடிய அணிவகுப்பை போன்றார் எப்படி நம்ம சப்ப வரிசை அணிக்கணும் சொல்லப்பட்டிருக்குதா முன்ப அதே போல போர்க்களத்தில் சப்பு நிற்கக்கூடிய நிலையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி அணிவகுத்து நிற்க வேண்டும் ஒரே மாதிரியாக சப்பு அணிவகுத்து நிற்பார்கள் அந்த போர் போர்களத்திலே போர் எதிரிகளோடு வாழ்த்து போர் செய்வதற்கின்றதை அது எதிரிகளை தாக்குவதற்காகவே வெளி தோற்றமான போர் அதே போல தொழுகையிலே அணிவதற்கு நிற்பது என்பது மனிதன் தன்னுடைய நப்சுடன் போர் செய்வது இது அது ஒரு வகையான போர் இது வகையான ஒரு வகையான போர் இங்கேயும் போர்க்களத்துக்கு தான் நிக்கிறாரே இவர் அதனால தான் சல்லல்லா அலிஸ்வன் சொன்னாங்க அந்த வெளிப்படையாக வாழ் எடுத்து போர் செய்யக்கூடிய போர் இருக்கின்றது அது சின்ன போர் இது பெரிய போர் அப்படின்னு சொன்னாங்க சிறிய போரில் இருந்து பெரிய போருக்கு திரும்பி வந்திருக்கின்றோம் அப்படின்னு சல்லா அலிஸ்வல்லன் சொன்னாங்க அதனால ரெண்டு இடத்துல சப்பு ஒரே மாதிரி நிக்கணும் மேலும் அந்த மனிதர்கள் அந்த உம்மத்தினர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் லகுல் அவர்களுக்கு இரவு நேரங்களிலே ஒரு விதமான ஓசை இருக்கும் அவர்களிடத்திலிருந்து கிளம்பும் நகல் தேனீக்கள் ரீங்காரம் செய்வதை போன்று தேனீக்கள் ரீங்காரம் செய்வதை போன்று இரவு நேரங்களிலே அவர்களுக்கு ஒரு ரீங்காரம் இருக்கும் என்பதாகவும் தௌராத் வேதத்திலே இந்த உம்மத்தினரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது தேனீக்கள் சொன்ன இரவு நேரத்திலே குரான் ஜிகிர் செய்வார்கள் வார்கள் அல்லாஹத்தினர் செய்வார்கள் அது ஒரு விதமான ரீங்காரத்தை போன்று அந்த சத்தம் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான சத்தம் அது இரவு நேரங்களிலே செய்யும் என்று இந்த உம்மத்தினரை பற்றி தவிர இதெல்லாம் அந்த யூதர்களுக்கு தெரியும் அதை போய் மூமிநாள் அவர்களிடத்துல போய் நாங்களும் ஈமான் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் சொல்லிடுறாங்க அப்படி சொன்னா இப்போ அந்த மற்ற யூதர்கள் என்ன பண்றாங்க இவங்களை கண்டிக்கிறாங்க அத்து ஹத்தி இத போய் சொல்லிட்டீங்களா அழைக்கும் உங்களுக்கு அல்லாஹியை நீங்க போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க ஏன் அப்படி சொன்னதுனாலும் உங்களுடைய இதை வைத்தே உங்களை உங்களை பற்றி தர்க்கம் செய்வாங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க இந்த ஆளுக தௌராத் வேதத்தை இருக்கு தௌராத் வேதத்துல நாங்க பாக்கல எங்களுக்கு வரல தௌராத்துல எங்களுக்கு அந்த செய்தி எல்லாம் கிடைக்கல அப்படின்னு அங்க போய் பொய் சொல்லுவாங்க அப்ப மூமின் சொல்லுவாங்க இல்ல இல்ல தௌராத்ல இருப்பதாக எங்கள்கிட்ட இந்த ஆளுக சொல்லி இருக்கிறாங்க என்று அல்லாஹிடத்தில் இவர்கள் ரிப்போர்ட் செய்வார்கள் விவாதம் செய்வார்கள் அதனால ஏன் போய் சொன்னீங்க என்று இந்த மற்ற சார அவர்கள கேட்கிறாரு அப்பலா தரப்பிலும் இதெல்லாம் நீங்க விளங்க கூடாதா அப்படின்னு வேற கேட்டாங்க இதெல்லாம் விளங்க கூடாத நீங்க விளங்காம போய் சொல்லி போட்டீங்களே என்பதாக சொல்லி அவர்களை கண்டிக்கின்றார்கள் ஆக தௌராத்தில் இருக்கக்கூடிய விஷயம் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்ற தௌராத்திரே இந்த நபியை பற்றி இந்த உம்மத்தினரை பற்றி இந்த வேதத்தை பற்றி இந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை பற்றி இஸ்ராத்தினுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் அந்த யூதர்களுடைய தவறான புத்திகளையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் தர்கள் மூன்று விதமான குழுவினர்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள் ஒரு குழுவினர் ஒரு பிரிவினர் அல்லாஹுடைய வேதத்தை காதால் கேட்கின்றார்கள் கேட்டுவிட்டு அதற்கு அதை மாற்றி விடுகின்றார்கள் அந்த சட்டங்களை விளங்கிய பின்னால் அதை மாற்றுறாங்க தங்களுடைய உலக ஆசைக்காக வேண்டி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக வேண்டிய இன்னொரு கூட்டத்தினர் ஆகிவிட்டார்கள் ஆகிவிடுகின்ற மூமின்களை பார்த்தா நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் இன்னொரு பிரிவினர் அவர்களை கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மூன்று குற்றத்திற்குரியவர்கள் என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றனர் இவங்க தனியா இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி எல்லாம் வேலத்தை மாத்துறது ஒரு பின்னவர் முன்னாக்கிறனா நடந்து கொள்ளுவன் கொள்ளுவது இன்னொரு பிரிவினர் அவர்களை கண்டிக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் நினைச்சாங்களா தெரியாது தெரியும் என்பதையும் விளங்கிய கூடாதா விளங்க கூட தெரிந்திருக்க கூடாதா என்பதாக வெளிப்படையாக சொல்லி நீங்கள் எதை எதை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் செய்கின்றீர்களோ அதை எல்லாம் அல்லாஹுக்கு தெரிஞ்சுதான் அதெல்லாம் அல்லாஹத்தாலா எல்லாவற்றையும் தெரிந்திருக்கின்றான் நீங்கள் ரகசியமாக பேசுவது பகிரங்கமாக பேசுவது எதையும் அல்லாஹத்தா அல்லாஹாலா விட்டு வைக்கவில்லை அல்லாஹாலாவுக்கு தெரியாமல் என்பதை அல்லாஹாலா அடுத்து குறிப்பிடுகின்றார் அவளா யாலமோன இவர்கள் அறிந்து கொள்ள கூடாதா அன்னல்லாஹும் ஆயுசி லூனம் ஆயோவாளினோர் அல்லாஹத்தாலா நிச்சயமாக அல்லாஹால இவர்கள் ரகசியமாக செய்யக்கூடிய விஷயங்களையும் இவர்கள் பகிரங்கமாக செய்யக்கூடிய விஷயங்களையும் ரகசியமாக பேசக்கூடிய பேச்சுக்களையும் பகிரங்கமாக பேசக்கூடிய பேச்சுக்களையும் அல்லாஹத்தி இருக்கின்றான் என்பதை தெரிந்திருக்கின்றான் என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ளக் கூடாதா என்று அல்லாஹால யூதர்கள் விளங்கித்தான் இருக்கிறார்கள் யூதர்கள் அல்லாஹாலுடைய சட்டங்கள் அல்லாஹத்தாலாவுடைய தன்மைகள் ஆகியவற்றையெல்லாம் விளங்கித்தான் இருக்கிறாங்க அல்லாஹாலா நாம் பேசக்கூடிய ரகசியமாக எந்த நேரத்துல எந்த இடத்தில் பேசினாலும் சரி அதை எல்லாவற்றையும் அல்லாஹால விளங்கித்தான் இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹாலி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார் அவர்களுக்கு பயமுறுத்தும் சிப்பாத்துகளை பற்றி என்னுடைய தன்மைகளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் பகிரங்கமாக பேசினாலும் சரி ரகசியமா பேசினாலும் சரி எப்படி திட்டம் போட்டாலும் சரி அது பேச்சாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் எண்ணங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாஹால அறிந்திருக்கின்றான் என்பதை அவர்கள் தெரியவில்லையா விளங்கவில்லையா என்பது கேட் கேட்பதன் மூலமாக உங்களுக்கு அவர்களுக்கு தெரிந்துதான் இருக்கின்றது என்பதை சொல்லி அல்லாஹால அவர்களுக்கு பயமுறுத்தாட்டுகின்றான் நீங்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க நிச்சயமாக எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அதற்குள்ள தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றார் ஒரு தந்தை தன்னுடைய மகனை ஏதாவது ஒரு தன்னுடைய குழந்தைகள் ஏதாவது தவறான விஷயங்களை தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க தந்தைக்கு தெரியாம சில விஷயங்கள் பெற்றோருக்கு தெரியாம சில விஷயங்களை மறைமுகமா செய்யறாங்க எனக்கு தெரியாம செஞ்ச விஷயங்கள்லாம் மறைமுகமாக செய்த காரியங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார்னா என்ன அர்த்தம் அந்த பையனை மகனை கண்டிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியத்தான் செய்யும் உன்ன இனிமேல் ஜாக்கிரதையாக இருந்து தெரியத்தான் செய்யும் இனிமேல் இந்த மாதிரி செஞ்ச உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்குள்ள வார்த்தைக்குள்ளே இருக்கு அதே போல அல்லாஹால சொல்றதுன்னா அவலாயி சி ரூணாயிர அல்லாஹாலா அவர்கள் ரகசியமாக பேசுவதையும் பகிரங்கமாக பேசுவதையும் விளங்கி இருக்கின்றான் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறா அவர்களும் அதை விளங்கி இருக்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹால சொல்றோம் நல்லது அவர்களும் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க நம்ம பகிரங்கமா செஞ்சு பேசினாதான் வெளிப்படையாக பேசினாதான் அல்லாஹுக்கு தெரியும் ரகசியமாக நம்ம வீட்டுக்குள்ள இரு நேரத்துல ராத்திரியில பேசினா அல்லாவுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க சிபத்தை சொல்லி அல்லாமே தெரியும் சேர்ந்து ரகசியமா பேசினாலும் சரி அல்லது பகிரங்க மக்கள் இடத்துல சொன்னாலும் சரி மறைச்சு வச்சாலும் எல்லாவற்றையும் விளங்கித்தான் இருக்கின்றேன் என்று அல்லாஹத்தையும் அல்லாஹத்தால சொல்லி காட்டுகிறேன் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் அல்லாஹத்தாலாவுடைய விஷயம் அல்லாஹாலாவுடைய அறிவு மிக பரிபூர்ணமானது எவ்வளவு ரகசியமானதாக இருந்தாலும் சரி அத்தனையும் அறியக்கூடிய தன்மை உடையவனாக ஒன்னு இருக்கின்றான் இன்னல்லாக அனிமும் சுதூர் நெஞ்சங்களிலே உள்ளதையும் அல்லாஹத்தாலா அறிகின்றான் என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் மனதிலே என்ன மனிதன் மனதிலே நினைக்கக்கூடிய விஷயத்தை பகிரங்கமாக வாய் மொழியின் மூலமாகவோ சொல்லின் மூலமாகவோ அல்லது வெளிப்பட்டால் தான் மலக்குகளால் வழங்கிக் கொள்ள முடியும் மனசுனால் நினைக்கிறது வழங்கிக் கொள்ள முடியாது இந்த மனசனால நினைக்கக்கூடிய சொல்லுகின்றார்கள் என்னுடைய உம்மத்தினர் மனதிலே நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு மன்னிக்கப்பட்டு விட்டனர் வெளிப்படையாக செய்கின்ற காரியத்திற்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கும் குற்றம் பிடிக்கப்படுவார் நன்மையோ தீமையோ நன்மையா இருந்தால் நன்மை தீமையா இருந்தால் தீமை கொடுக்கப்படும் மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு தண்டனை கிடையாது என்பதான் சுலதாரேஸ்வரன் சொல்றாங்க நான் நினைக்கிறேன் ஒரு ஏதாவது ஒரு பாதமான காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க நினைக்கிறதுனால குற்றம் இருக்குதா நினைக்கிறதுனால குற்றம் ஒன்றும் கிடையாது இப்படி சொல்றாங்க மற்றோர் ஹதீஷில் ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் நன்மையை செய்யணும்னு நினைக்கிறான் நினச்ச உடனே ஒரு நன்மை எழுதப்படுகின்றது ஒரு நன்மை உன்னுடைய பட்டியலிலே எழுதப்படுகின்றது அந்த நன்மையை செய்து முடித்து விட்டால் பத்து நன்மை கிடைக்கும் பத்து நன்மை எழுதப்படும் உதாரணமா ஒரு ரூபாய் தர்மம் கொடுக்கணும் நினைச்ச உடனே ஒரு நன்மை எழுதும் அந்த ஒரு பத்து நன்மைகள் கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கொடுத்த நன்மைகள் கிடைக்கும் எழுதிய எழுதப்பட்டு அதே ஆகுது தொடர்ல செல்லா சொல்றாங்க ஒரு மனிதர் ஒரு நன் ஒரு தீமையை நினைத்தால் எழுதப்பட மாட்டாது அந்த தீமையை செய்து விட்டால் ஒரு தீமை மட்டும் எழுதப்படும் இது அல்லாஹாலுடைய பெரிய திருவ மனிதர்கள் மீது ஒரு தீமையை நினைச்சான் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சான் எழுதப்பட மாட்டாது சினிமாவுக்கு போயிட்டான் ஒரு தீமை மட்டும்தான் சரி சினிமாவுக்கு போகணும்னு நினைச்சான் ஆனா விட்டுட்டான் சினிமாவுக்கு போகல அப்படின்னு வச்சுங்க சொல்ல இன்னொரு அதிசல சொல்றாங்க சினிமாவுக்கு போகணும்னு நினைச்சா தீமை இல்ல சினிமாவுக்கு போகையை விட்டுட்டா அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படும் தீமையை நினைத்து விட்டதின் காரணமா ஒரு நன்மை எழுதப்படும் எவ்வளவு பெரிய திருப்ப எல்லாத்தால அப்படியே தீமையை நினைச்சா எழுதல தீமையை நினைச்சு அதை செயல்படுத்தாம விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படும் சொல்லு அந்த இடத்துல மனிதன் நினைக்கக்கூடிய எண்ணக்கூடிய தவறான காரியத்திற்கும் தண்டனை உண்டு அது குற்றத்திற்குரிய செயல் அப்படின்னு எண்ணம் அப்படின்னு சொல்றான் ரெண்டுக்கு விளக்கம் எப்படி நினைக்கிறேன் ஒருத்தர் ஒரு முஸ்லிமான நோம்பு நோம்பு வச்சிருக்க கூடிய நேரத்தில் வெளியே போறார் கடுமையான வெயில் நாக்கெல்லாம் வறண்டு போய் தண்ணீர் தாகம் கடுமையா இருக்குது அந்த நேரத்தில் அவர் நினைக்கிறார் ஒரு ஐஸ் ஜூஸ் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் ஏதாச்சும் குடிக்கிறதுனா நாக்கெல்லாம் வறட்சியா இருக்குது நோன்பு வச்சிருக்காரு மத்தியானம் நேரம் மணி மூணு மணி ஆச்சு கடுமையான தாகம் பசி நாக்கெல்லாம் ஒட்டிக்குச்சு சைக்கிளில் போயிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் சருபத்து கடை பாக்குறாரு சருவத்தை குடிச்சிரு அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு மூமீன் குடிக்க மாட்டோம் மூமீனா இருந்தா அது குடிக்க மாட்டோம் ஒரு கோடி ரூபாய் பெருசு அல்ல ஒரு நோம்புதான் பெருசு சரி இப்போ அந்த மாதிரி என்ன வருது பாருங்க அது வந்து மேலோட்டமான எண்ணம் நிச்சயமா செய்யவே மாட்டா அந்த எண்ண தவறு அந்த பெண்ணு மேல ஒரு ஆசை வருது ஆனா உண்மையான ஓடி போயிருந்தால் அப்படிப்பட்ட ஒரு தன்மை எண்ணம் பேர் மேலோட்டமான எண்ணம் என்ன சொல்றாரு பத்தி நினைச்சுட்டு இருக்க அதை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு செஞ்சிருவார் அந்த தவறான காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு மனிதர்களை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய நேரம் அல்லது அதை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு எதேன்னு ஒரு வாய்ப்பு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு செஞ்சு முடிச்சிருவார் எண்ணம் இருக்கு வருது நேரம் சந்தர்ப்பங்கள்லாம் சூழ்நிலைகள்லாம் சரியா வரல சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது செஞ்சிருவாரு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதுக்கு பேரு அசுப்னு சொல்றது உறுதினு சொல்றது எண்ணத்துல உறுதி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்க அவர் அந்த தப்ப செய்யாவிட்டாலும் கூட இப்ப குற்றம் உண்டு சந்தர்ப்பம்சதி சந்தர்ப்பத்தின் மூலமா அல்லா சொல்லி காட்டுறான் சமல்லா அலிஸ்வரன் மேலோட்டமான எண்ணத்தை குற்றம் இல்லை என்று சொல்லுகின்றார் இப்ப இங்க எந்த விஷயம் எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அல்லா தாலாவுக்கு தெரியும் அதனால மனிதன் நினைக்கக்கூடிய எண்ணம் மேலோட்டமானதாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இங்க அல்லாஹால எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சொல்லிக்காரு அதனாலதான் சில நேரங்கள்ல சில இதுகள்ல மலக்குகள் மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை அல்லாஹால கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சுகுடைய தொழுகை நேரத்திலும் அசுருடைய தொழுகை நேரத்திலும் இல்லையா மலக்குகள் ரெண்டு ரெண்டு பேரும் கிராமன் காத்திமே ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க எப்போ நமக்கெல்லாம் எட்டு மணி நேரம் டூட்டி இருக்கு அது மாதிரி ஒரு நாளைக்கு மூணு ஷிப்ட் இல்ல ரெண்டு தான் அல்லாஹால இடத்துல சுகுல இருந்து அசுர் வரைக்கும் ஒரு ஷிப்ட் ஒரு இது அசுல இருந்து மறுக்கு வரைக்கும் ஒரு ஷிப்ட் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மாத்திட்டே இருக்கிறாங்க இப்ப கால சுபுல வந்து அந்த ராத்திரில இருக்கிறவரு காலுல சுபு நேரத்துல போவாரு அவங்க ரெண்டு பேர் வந்த கூட இவங்க ரெண்டு பேர் போயிடுவாங்க டூட்டி முடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க எழுதி என்னென்ன எழுதி வச்சிருக்கோம் அதெல்லாம் கூட்டிட்டு போய் அல்லாஹத்தால சமர்ப்பிக்கிறாங்க அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சமர்ப்பிக்கிறாங்க ஒவ்வொரு மனிதருடைய ரிப்போர்ட்டும் நாளைக்கு ரெண்டு தடவை சமர்ப்பிக்கப்படுது அல்லா தாலா இடத்துல அப்ப அல்லா தாலா அதெல்லாம் பரிசீலனை பண்ணி இந்த பழக்கங்கள்லாம் சொல்றாங்க இந்த அடியார் இந்த அஜித்தை வானலாவா புகழ்றாங்க சில இதுகளை சரிதான் சரிதான்னு அல்லாஹால ஒத்துக்கிட்டு சில விஷயங்கள்ல அல்லாஹால சொல்றான் அதை நீண்ட ஒரு ஹதீஸ் அந்த ஹதீசனுடைய கடைசியில வருது அல்லாஹால சொல்றாங்க அந்தாலும் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்தி போட்டான் அந்தாலும் உங்க ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்திட்டான் நீங்க அந்த ஆளுடைய வெளித்தோற்றத்தை மட்டும் தான் இருக்கீங்க அவனுடைய தூக்கி எறிஞ்சிருங்க அல்லாஹத்தில சொல்லுகின்றான் என்பதாக குறிப்பிட நீண்ட சந்தர்ப்பி அல்லாஹத்தால மனிதருடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கான் அதை இந்த யூதர்கள் கண்டிப்பாக விளங்க ஒன்று பயம் பயத்தோடு அவர்கள் வழங்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு அவர்கள் மறைத்து ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் பகிரங்கமாக செய்யக்கூடிய விஷயங்களையும் அறிந்திருக்கின்றான் என்று இவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா என்று அல்லாஹத்தாலா கேட்டு யூதர்களுக்கு அல்லா எச்சரிக்கை செய்கின்றான் நீங்கள் எப்படித்தான் மனிதர்களை ஏமாற்றினாலும் கூட என்னை ஏமாற்ற முடியாது என்னிடத்தில் உங்களுக்கு நீங்கள் செயல்களுக்கு தண்டனை உண்டு அல்லது நன்மை உண்டு என்பதை அல்லாஹால சுட்டி காட்டுகின்றார் அதன் மூலமாக நமக்கும் அல்லாஹால எச்சரிக்கை செய்கின்றான் அல்லாவது எல்லா நேரங்களிலும் பயந்து வாழ வேண்டும் அல்லா எல்லாவற்றையும் தெரிந்தவனாக இருக்கின்றான் என்பதை நினைத்து வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அத்தகைய நல்ல தன்மைகளை வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹால தந்து கொள்வான தவறானவர்கள் போக்கால் தடுமாற்றம் இல்லாமல்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 சூரத்துல் யூசுப் சூரத்துல் ராகத் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர் சூரத்துல் நஹல் சூரத்துல் அசர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்களாகும் இன்சா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சென்னை இரண்டு அல்லாம வர